நன்றினை உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் சென்ற வாரம் என் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது போன வாரம் என்னோட வீட்டுல நான் ஓய்வாயிருந்த பொழுது என்னுடைய பொண்ணு சுபிக்ஷா என் போனை எடுத்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அப்ப வாட்ஸ்அப்ல அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த போது என்னப்பா உங்க போன்ல இந்த ஸ்டேட்டஸில் இவ்வளவு விஷயங்கள் வந்துருக்குன்னு எதுவுமே பார்க்காம இருக்கிறீங்களே ஏன் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா எனக்கு தெரியல என்னம்மா ஸ்டேட்டஸ் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நான் வந்து சேர்ட் பண்ணிட்டுதான் பண்ணே வேறோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு என்னப்பா வாட்ஸ்அப்பில் வந்து பட்டி மண்டபம்லாம் நாடகம்லாம் அப்லோட் பண்ணுறீங்க பெரிய சாதனைகள்லாம் பண்ணி புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறிய ஒரு ஸ்டேட்டஸ் சரியில்லைங்கிறிய வாட்ஸ்அப்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டான் எனக்கு ஒன்றும் புரியலை என்னம்மா ஸ்டேட்டஸு நீத்துக்கும் தெளிவாச்சல் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டு அப்ப சொன்னா நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனேயே அதுல முதலாவதாக இருக்கிறது சேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய சேட்டிங்லாம் அதில் வரும் அடுத்ததாக இருக்கக்கூடியது ஸ்டேட்டஸ் இதுல வந்து யார் யாரெல்லாம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இதில் தெரியும் மூணாவது இருக்கக்கூடிய கால்ஸ் இதில் வந்து நம்ம யார் யாருக்கு கால் பண்ணியிருக்கிறோம் இல்லை நமக்கு யார் யார் கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இந்த மூன்று பகுதி தான் இந்த வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கு இதுல நீங்க எவ்வளவு நாளாக இந்த ஸ்டேட்டஸுங்கிறத நீங்க பார்க்காமலே இருந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஓஹோ அப்படி ஒன்று இருக்கா அது என்ன ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியலையே அப்படின்னு சரி அது என்ன பண்றது எப்படி யூஸ் பண்றது அதையும் கொஞ்சம் சொல்லி கொடுக்க தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அப்ப ரொம்ப விளக்கமாகவே சொன்னான் அதாவது இப்போ வந்து நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தினந்தோறும் நன்றினை பற்றிய செய்திகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி அனுப்புறதுக்கு பதிலா அந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அனுப்புறதுக்கு அப்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த நற்றினையுடைய தொடர்பு என்ன வாட்ஸ்அப் நம்பரை யாரெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதாவது நற்றினுடைய தொடர்பு எண்ணிக்கைங்களா எண்பத்தி இரண்டு இருபது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எழுநூற்று தொண்ணூத்தி ஒன்பது இந்த சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப்ல எல்லாம் இது ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அவங்களே கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு பயங்கர ஆச்சரியம் ஆயிடுச்சு இது எப்படி தெரியும் நம்ம போன்ல சேவ் பண்ண எப்படி அவங்கதான் தெரியும் அப்படின்னு சொன்னா அப்பா அது வந்து நம்ம போன்ல சேவ் பண்ணலை நீங்க வந்து வாட்ஸ்அப்லாம் சேவ் பண்றீங்க நீங்க எப்படி அனுப்புறீங்களோ அனுப்புறதுக்கு பதிலாக நீங்க சேவ் பண்ணி வச்சிடறீங்க அதை வந்து அவங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரிம்மா நம்ம சேவ் பண்ணிட்டோங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு சொன்னா இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ண உடனே நம்ம கான்டாக்ட் யார் யாருடைய மொபைல் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் கலர் சிம்பிள் ஒண்ணு அதுல வரும் அதாவது அந்த கான்டாக்ட் நம்பருக்கு சுத்தி ஒரு வட்ட வடிவில ஒரு பச்சை நிற வடிவ வட்டத்துல ஒண்ணு வரும் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் தெரியும் அதே வந்து ஒரு நாலு ஃபைல் நீங்க அதுல அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப வந்து அந்த வட்டம் வந்து நாலு கூட பிரிஞ்சு காட்டும் அப்ப நாலு இது தெரியும் இது மாதிரி நம்ம எத்தனை ஃபைல் அப்லோட் பண்றோமோ அது எல்லாமே அதுல தெரியும் அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு இது அப்லோட் பண்ற எல்லாமே அதுல ஒரு இருபத்தி மணி நேரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும் அதனால இதுல ரொம்ப ஆளும் நம்ம ஸ்டோரின் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது தினந்தோறும் வந்து இது புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கேன் தவிர பழைய பதிவு எதுவுமே இதுல இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு அதை கேட்டோன்னு ரொம்பவே ஆச்சரியமாயிருச்சு பரவாயில்லையே இப்பொழுது நல்ல விஷயம் இருக்கு இது முன்னால தெரிஞ்சுக்காம இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு சரிமா இது நமக்கு தெரியுது நம்ம அப்லோட் பண்றோம் இது எவ்வளவு தெரியும் இது எப்படி நம்ம எல்லாருக்குமே சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப ரொம்ப வெடிக்க சொன்னா அப்பா இது உங்களை தவிர வேற எல்லாருக்குமே தெரியும்ப்பா நீங்க ஒரு ஆளுத்தாம இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு கொஞ்சம் விளக்கமா இருந்தது இருந்தாலும் இது திப்பாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படி நினைச்சு சந்தோஷமா இருந்தது இருந்தாலும் இது போன்று தெரியாத நபர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை இங்கே நான் போடுறேன் அதனால இனிமேல் இன்று முதல் நற்றினையினுடைய இணையதளத்தில் அப்லோட் செய்யக்கூடிய அந்த லிங்க் ஃபைல் நம்முடைய இந்த நற்றினை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பகுதியில் அப்லோட் செய்யப்படும் தினந்தோறும் அதில் வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இணையதளம் ஓப்பன் ஆகும் அதுல என்ன பதிவு போட்டிருக்கோமோ அதை நம்ம கேட்கலாம் இது இதுபோன்ற ஒரு வசதியை இன்று முதல் இப்போ சமீப அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இன்று முதல் இதை முழுவதுமாக செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதனால் இனிமேல் நட்டினுடைய வாட்ஸ்அப் எண்ணான எண்பத்தி இரண்டு இருபது தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது அப்படிங்கிற எண்ணில் ஸ்டேட்டஸ் பகுதியில் நம்முடைய இணையதளம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் அந்த ஸ்டேட்டஸ் பகுதியில் அப்லோட் ஆகும் அதை வந்து நேயர்கள் அதன் மூலமாக இணையதளத்தில் வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அது பற்றிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு நம்மளுடைய பயணத்தை நாம் தொடரலாம் நன்றி உறவுகளே